எு தன் வீட்டில் நறுமணம் பூசி பின்பு வீட்டை விட்டு வெளியேறி பள்ளியில் அமர்ந்து இரு நண்பர்களுக்கிடையே இடைவேளை எதையும் ஏற்படுத்தாமல் பின்பு தன் மீது கடமையாக உள்ள தொடுகையை தொழுது பின்பு இமா முறை நிகழ்த்தும் போது மௌனமாக இருந்து கேட்டால் அவரின் இந்த ஜுமாவிற்கும் அதை அடுத்து வரும் ஜுமாவிற்கும் இடையே உள்ள குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு எட்டு